அப்பொழுது அவர்களிடம் அரை குறை ஆடை அணிந்த கோடு போட்ட கம்பளி அல்லது மேலங்கி மட்டும் அணிந்திருந்த வாள்களை தொங்க போட்டிருந்த சிலர் வந்தனர் அவர்களில் பெரும்பான்மையினர் முழற்த்தாரை சேர்ந்தவர்கள் அல்லது எல்லோருமே உடற்பூட்டத்தார்கள் தான் அவர்களின் வறுமையை கண்ட நபி அணிவசல்ல நுழைந்த அவர்கள் வெளியேறி கட்டளையிட்டார்கள் அவர் வாங்கு கூறினார் இகாமத் கூறினார் தொழவைத்தார்கள் பின்பு உரை நிகழ்த்தினார்கள் பின்வரும் குரான் வசனங்களை ஓதினார்கள் மனிதர்களே ஒரே ஆத்மாவிலிருந்து உங்களை படைத்து அந்த ஆத்மாவிலிருந்து அதன் ஜோடியையும் அவ்விருவரிலிருந்தே அதிகமான ஆண்களையும் பெண்களையும் வெளிப்படுத்தி பரவ செய்த உங்கள் இறைவனை அஞ்சிக்கொள்ளுங்கள் நீங்கள் ஒருவருக்கொருவர் எவன் மூலம் உதவி பெறுகிறீர்களோ அந்த அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் மேலும் இரத்த சம்பந்த உறவினர்களை ஆதரியுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கிறான் நான்காவது அத்தியாயம் ஒன்றாவது வசனம் ஒவ்வொரு ஆத்மாவும் வைத்தது என்பதை கவனிக்கட்டும் ஒன்பதாவது அத்தியாயம் பதினெட்டாவது வசனம் நபிசல்லாக அணைஹி வசல்லம் அவர்கள் சொற்பொழிவை நிறைவு செய்த போது நபி தோடர்கள் தீனார் திரகம் ஆடை கோதுமையில் ஒரு சாவு பேரித்தடத்தில் ஒரு சாவு அளவிலும் தர்மம் செய்யட்டும் ஏன் பாதி பேரித்த மடம் ஆயினும் சரியே தர்மம் செய்யட்டும் என்று கூறினார்கள் அப்போது அன்சாரியான ஒருவர் தம் கை தாங்க இயலாத அளவுக்குரிய ஒரு பையை கொண்டு வந்தார் அவரை தொடர்ந்து மக்களும் இயன்றதை வழங்கினார்கள் உணவும் ஆடையினும் என இரு குவியலாக குவிந்து விட்டதை கண்டேன் நபிசல்லு அலிஹிவசல்லம் அவர்களின் முகத்தை பார்த்தேன் அவர்களின் முகம் பிரகாசித்துக் கொண்டிருந்தது அப்பொழுது நபி சொல்லு அவர்கள் இஸ்லாத்தில் ஒருவர் நற்செயல் செய்தால் அவருக்கு அதற்கான கூலி உண்டு அதன் பின் அதை செய்பவர்களின் கூலிகளில் எதையும் குறை தராமல் பின்னர் செய்பவரின் கூலியும் இவருக்கு உண்டு இஸ்லாத்தில் தீய நடைமுறையை ஒருவன் உருவாக்கினால் அவன் மீது அதற்கான குற்றம் உண்டு அதன்பின் அதை செய்பவர்களின் குற்றமும் அவனுக்கு உண்டு எனினும் பின் செய்வோரின் குற்றத்தில் எதுவும் குறைக்கப்பட மாட்டாது என்று கூறினார்கள் முஸ்லிம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ஏழு